توكلنا على الله والعزه والنعمه لله والملك والجبروت لله والملك والشكر لله اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاه دائمه بدوام ملك الله عما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الفاتحه ذلك الكتاب لا ريب فيه هدى للمستقيم صدق الله العليم ان عمر بن القذاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الامام البخاري في صحيحه ارساطيه تناقي الن ساعيه نبيي اخي அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற போலகர் ஆத்மீக தலைவர் கஸ்தூரி மேனி சரதாரே ஆரம் சாஜுல் மசீனா முகம்மது سلالله عليهم و سلم أمره الميدلوم أمره الودي أرمي قدمبتين أرغلان أهل البيتخل أرمي طول أرغلان صحابا كل إنهم أمره الوالك يجب أن ينطلرم دخولن فنطلرم فوخن مسلمان مؤمنان آنجل فنجل عنيفره الميدلوم صلاة سلام أنترندوم ونطاعدا اترناليو ايه புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மசிதிலேயத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே அல்லாஹு எங்களுடைய வாழ்க்கையிலே எதைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் செய்யக்கூடாது கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறாரோ அப்படிப்பட்ட காரியங்கள் நமது வாழ்க்கையில் இருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பான் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு ஒசீல செய்கிறேன் நல்லு பிரதேசம் புரிகிறேன் அன்பு கட்டளையும் விடுகிறேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பேரன்பு பெருமத்திலே அல்லாஹு சுபான இந்த உலகத்தை படைத்து பராமரித்து பாதுகாக்கக்கூடிய ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த ரப்புல் ஆலமீனான அந்த அல்லாம் இந்த உலகத்திலே எங்களுக்காக அதாவது மனித சமூகத்துக்காக பல ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் அருக்கொடைகளை அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அவனுடைய அரு கொடைகளில் ஒன்றுதான் வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் அன்பு கினிவர்களே அல்லாஹு எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான் செல்வத்தை தந்திருக்கிறான் செல்வ செழிப்புகளை தந்திருக்கிறான் அன்பு கினிவர்களே நினைக்க கூடாதுவான் எங்களுக்கு மாத்திரம் தரப்பட்டது என்று எங்களுக்கு மாஸ்திரம் இதை அனுபவித்துக் கொண்டு இந்த மூமிக்கு மேலால் நடமாட முடியாது அதைகளை எங்களுக்கு மாத்திரம் அனுபவிக்க முடியாது அனுபவிப்பதற்கு மக்களுக்கும் அல்லாஹு சுபகானா அவருடைய வேதமான குரானிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார் மனிதர்களே நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் அதை பாலைக்க முடியாது அதை குளிக்க வேண்டும் நல்ல பணிகளிலே கஷ்டமான மக்களுக்கு தேவையான மக்களுக்கு மார்க்க கல்விக்காக அவைகளை நீங்கள் பங்கு வைக்க வேண்டும் பங்கு கொடுக்க வேண்டும் அல்லாஹு ஆளா சொல்கிறான் அல்ல வீணூனகும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் செதக்கா கொடுங்கள் அல்லாஹளுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் இருந்து ஒத்தறி வாய்ப்புகள் இருந்து நீங்கள் தருமம் செய்யுங்கள் செதக்கா கொடுங்கள் பலகும் அச்சுருகும் இந்த அப்படி யார் அல்லாவுடைய பாதையிலே சதர்கா செய்கிறாரோ தான தர்மம் செய்கிறாரோ அவருக்கு கூலி இருக்கிறது அவருக்கு நன்மை இருக்கிறது அல்லாத இதனை ஏற்றுக்கொள்கிறான் எப்படி எங்களுடைய பாவ மன்னிப்பை தருகிறானோ அது போலவே நாங்கள் கொடுக்கக்கூடிய கொள்கிறான் அல்லா அவைகளை எங்களுக்கு திருப்பி தருகிறான் சொல்கிறான்பிப்பு கேட்கிறோமே பாவம் செய்துவிட்டு தனியான வாழ்க்கையிலே கூட்டான வாழ்க்கையிலே அல்லாஹ சிலே பாவ மன்னிப்பு கேட்கிறோம் சோபா செய்கிறோம் அல்லாஹு அந்த சோபாவை ஏற்றுக்கொள்கிறான் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான் அது மாத்திரம் அல்ல அந்த பாவத்துக்கு பதிதாக நாங்கள் பாவம் செய்தால் எவ்வளவு அளவு அல்லா எங்களுக்கு பாவத்தை தருகிறாரோ பாவ மன்னிப்புக்கு பிறகு அதே அளவு நன்மையை தருகிறார் தொடர்ந்தும் அல்லா சொல்கிறான் எப்படி உங்களுடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அது போன்று உங்களுடைய சதக்காக்களையும் உங்களுடைய தான தர்மங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன் நான் கபூல் செய்கிறேன் அது மாத்திரமல்ல அல்ல அதை வளர்க்கிறான் குறையும் என்று சொல்வார்கள் குறையாதை குடுக்க கொடுக்க கூடிக்கொண்டே போகும் குறைவது போன்று எங்களுடைய பார்வைக்கு தென்படலாம் எங்களுடைய பார்வைக்கு தென்படலாம் அது குறையாது அது கூறும் அதை அல்லா வளர்க்கிறார் அதிலே அபவிருத்தியை ஏற்படுத்துகிறார் நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்குத்தான் என்ன இருக்கிறது ஒன்றுமே இல்லை என்று அப்படி நினைக்க வேண்டாம் கண்ணியூட்டு எதை அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறானோ அதில் இருந்து கொடுக்க வேண்டும் அதிலே அல்லா விளக்கத்தை வைத்திருக்கிறார் அதிலேதான் அல்ல அபத்தை அபவிருத்தியை ஏற்படுத்துகிறார் எங்களுடைய வியாபாரத்தில் சிறிய அளவு நாங்கள் வியாபாரம் செய்தாலும் அதில் ஒரு தொகையை அல்லாவுடைய பாதையிலே கொடுத்தால் இமாம் தங்களுடைய பதிவு செய்கிறார்கள் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் உழைப்பின் மூலமாக தூய்மையான வருமானத்தை எடுத்து அல்லாஹுடைய பாதையிலே பிரியானது ஒரு பேரீத்தம் பணமனவாவதி ஒரு பேரீத்தம் பணத்தின் ஒரு துண்டை அளவாவதி அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்தால் சதக்கா கொடுத்தால் அதை அல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் ஏற்கிறான் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல அல்லா கூடிய தூதர் செல்லாலை செல்லும் சொன்னார்கள் அந்த தூய்மையான பணத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த அந்த தான தருணத்தை அல்லா ஏற்றுக்கொள்கிறான் மாத்திரம் கிடையாது என்ன செய்கிறான் தெரியுமா அதை அல்லா வணர்கிறாள் எங்களுடைய பார்வைக்கு விளங்காமல் எங்களுக்கு தெரியாமல் அல்ல அந்த செல்வத்தை என்பதாக அல்லாருடைய சூதர் சொன்னார்கள் ஒரு குதிரை குட்டி இருக்கிறது அந்த குதிரை குட்டியை ஒருவன் தீனி போட்டு வளர்க்கிறான் சிறிய உயரில் இருந்து அதற்கு தீடி போட்டு ஒரு குதிரை குட்டியை வளர்க்கிறான் அது எப்படி பெரிதாயினால் வளர்ந்தால் எவ்வளவு இலட்சத்துக்கு எத்தனை கோடிக்கு அது பெருமதியாக மாறும் பெருமதியாக மாறும் அரேபிய நாடுகளில் வளர்ப்பார்கள் கோடிக்கணக்கு பெருமதி போகும் குதிரைகளுக்கு எங்களுடைய நாட்டில் குறைவாக இருக்கலாம் அரேபிய நாடுகளிலே ஹிஜாஸ் மாநிலத்திலே பெரிய கோடி பெருமதி போகும் குதிரைகள் அல்லாஹுடைய தூதர் குதிரை கொப்பித்தார்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய சகத்தா இருக்கிறது காண நிறுவனம் இது வீணாகாதி குதிரை குட்டியை எப்படி போட்டி நீங்கள் அந்த அவனுடைய அல்ல வைத்துக் கொள்வானா திருப்பி தந்து விடுவான் அது குறையாது அது பெருகும் அல்லா வளர்ச்சியை ஏற்படுத்துகிறான் கூடுவே ஒளிய ஒரு நாளும் குவர்களே அல்ல அவ்வளவு முக்கியமான ஒரு அமலாகத்தான் சதக்காவை வைத்திருக்கிறான் தான தர்மத்தை வைத்திருக்கிறான் இந்த சதக்கா இருக்கிறது இந்த தர்மம் இருக்கிறது எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டமான அமல் என்றால் ஒவ்வொரு அமலுக்கும் சில அமல்கள் இருக்கிறது அதற்கு காலம் இருக்கிறது உதாரணமாக மாதம் வந்தால் தான் செய்ய முடியும் சில அமல்கள் இருக்கிறது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்தந்த நேரங்களுக்குத்தான் செய்ய முடியும் உதாரணமாக அறிந்து நேரகை வருமான தொழுகை நேரம் வந்தால் தான் கொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் கொல்ல முடியாது இன்னும் சில அமல்கள் இருக்கிறது எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது கொள்கை சிவகுடைய கொள்கை இரண்டு ரகாசுகள் தான் யுவருடைய கொள்கை நான்கு ரகாசுகள் தான் எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னும் சில அமல்கள் இருக்கிறது இவ்வளவுதான் என்று அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அளவு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்னும் சில அமல்கள் இருக்கிறது தகுதி உடையவர்கள் தான் அதை குடிக்க வேண்டும் அந்த அமலை செய்ய வேண்டும் இதற்காக தகுதி பெற்றவர்கள் தான் குடிக்க வேண்டும் அன்று கிணியர்களே ஆனால் அல்லாஹு வைத்திருக்கிறான் ஒரு அமலை வைத்திருக்கிறான் என்ன அமல் தெரியுமா அதற்கு நேரம் கிடையாது அதற்கு காலம் கிடையாது அதற்கு அரவு கிடையாது ஆள் கிடையாது எவருக்கும் எப்பொழுதும் எங்கும் எத்தருணத்திலும் செய்ய ஒரே அமல் சதக்காவுடைய அமல் மக்கூடிய அமல் அன்று கிணியர்களே இந்த ததத்தால் இருக்கிறது பெரும் பெரும் நோய்களை எல்லாம் குணமாக்கிவிடும் பெரும் பெரும் கடன்களை எல்லாம் அளித்துவிடும் வாழ்க்கையிலே பிரச்சினையா வாழ்க்கையிலே சத்தமா வாழ்க்கையிலே சோதனையா வாழ்க்கையிலே தீராத நோய்களா வாழ்க்கையிலே கடனா என்ன நிவாரணம் என்ன தீர்வு அல்ல சதுக்காவை தீர்வாக வைத்திருக்கிறார் தான தர்மத்தை அதற்கு தீர்வாக வைத்திருக்கிறார் தான தர்மங்கள் கொடுங்கள் செய்யுங்கள் வாழ்க்கையிலே தீராத நோய்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கவலைகள் எல்லாம் அடைக்கப்பட்டுவிடும் அந்தளவு கால்தாகுனா இந்த சதுக்காவை வைத்திருக்கிறார் அன்பு சின்னவர்களே இந்த சடற்காய் இருக்கிறதே இந்த தான தருவம் இருக்கிறதே எவ்வளவு தெரியுமா அல்லாஹு ஆனா இந்த பூரோகத்தை சிறுத்திக்கிறான் இந்த உலகத்தை சிறுத்திக்கிறான் படைக்கிறான் படைத்துவிட்டு அவன் இந்த பூமியை படைத்துவிட்டு இந்த பூமியை அப்படியே விரிக்கிறான் பூமியை விரிக்கிறான் விட்டது அதற்கு பிறகு இந்த பூமி நாங்கள் எல்லாம் நடமாறுகிறோமே நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறோமே நாங்கள் எல்லாம் நடக்குறே வீடு பெரிய கட்டுறோமே இந்த பூமி ஆரம்பித்து விட்டது ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக அல்லாஹு ஆதா என்ன செய்தால் தெரியுமா மனைவி முளைகளாக அப்படியே நட்டி வைத்தான் மடகுமார்க்கெல்லாம் அப்படியே ஆச்சரியம் மணக்குமார்கள் கேட்டார்கள் சக்தி வாய்ந்த ஒரு படைப்பை நீ படைத்திருக்கிறாயே இவ்வளவு பிரமாண்டமான ஒரு சக்தி வாய்ந்த படைப்பு மனைகள் மனை வேறுதல் ஒரு இதை விட கொஞ்சம் இந்த அதிசை கேளுங்கள் இமாமுணா திருவித சுல்வாஹ் இதை தங்களுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் அல்லாஹு சொன்னான் நான் இரும்பை படைத்திருக்கிறேன் அந்த இரும்பு அந்த மலைகளை எல்லாம் அப்படியேவிடும் தகர்த்துவிடும் பார்க்குறோமா இல்லையா பெரிய இரும்பு ஆயுதங்களால் பெரும் பெரும் மலைகளெல்லாம் தகர்க்கப்படுகிறது உடைக்கப்படுகிறது வானவர்களுக்கு ஆச்சரியம் கேட்டார்கள் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு படைப்பு இரும்பு ஏதாவது ஒரு படைப்பு இருக்கிறதா சக்தி வாய்ந்த படைப்பு நான் படைத்திருக்கிறேன் என்ன அப்படியாதி நான் நெருப்பை படைத்திருக்கிறேன் நெருப்பை படைத்திருக்கிறேன் அந்த நெருப்பு இருந்தை அப்படியே உருக்கிவிடும் மலாய்காமர்களுக்கு இருக்கிறதா இருக்கிறது சொன்னா நான் தண்ணீரை படைத்திருக்கிறேன் அந்த தண்ணீர் நெருப்பை அணைத்துவிடும் ஆச்சரியத்தால் கேட்டார்கள் இருக்கிறதா நான் தண்ணீரை விட சக்தி வாய்ந்த ஒன்றை வளமான ஒன்றை அது சிறந்த ஒன்றை படைத்திருக்கிறேன் என்ன தெரியுமா சொல்லு ரப்பே என்ன அது அந்த சுனாமியுடைய நேரத்தில் பார்த்திருப்போம் கடலிலே இருந்த தண்ணீர் கரைக்கு வந்து விட்டது அல்ல அப்படித்தான் படைத்திருக்கிறான் காற்றை அதற்கு பிறகே மாணவர்கள் கேட்டார்கள் யா காற்றை விட சக்தி வாய்ந்த ஒன்றி சிறந்த ஒன்றி உங்களுக்கு இருக்கிறதாம் சொன்னான் காமார்களே ஆம் நான் படைத்திருக்கிறேன் மலைகளை விட இரும்பை விட நெருப்பை விட தண்ணீரை விட காற்றை விட சிறந்த ஒன்றை நான் படைத்திருக்கிறேன் பலம் வாய்ந்த ஒன்றை நான் வைத்திருக்கிறேன் என்ன தெரியுமா ஆதமுடைய மகன் மனிதர்கள் இருக்கிறார்களே அந்த மனிதர்கள் குடுக்கக்கூடிய தான தருமம் இந்த உலகத்திலே நெருப்பை விட காற்றை விட தண்ணீரை விட மனைகளை விட அதை சிறந்தது அது சக்தி வாய்ந்தது அப்படித்தான் அல்லாதை படித்து இருக்கிறார் அப்படித்தான் அன்று கிணியர்களே கோடி கோடியை செலவழிப்பார்கள் கோடி கோடியை செலவழிப்பார்கள் விடுவார்கள் நிவாரணம் கிடைத்து விடும் பெரிய அளவிலேக்கான பாவிப்பார்கள் ஒரு பாதிப்பார்கள் இலக்கணத்துக்கு போகும் ரூபாய்கள் அதை குடித்தால் நிவாரணம் இல்லை சுகம் இல்லை ஆனால் சிறிய ஒரு தர்மத்தை செய்கிறான் ஒரு சொதற்காவை செய்கிறான் குணம் கிடைத்துவிடும் கோடிகளால் சாதிக்க முடியாததை மருந்துகளால் சாதிக்க முடியாததை ஒரு சொதற்காவின் மூலமாக சாதிக்க முடியும் என்கின்ற அறி அற்புத தத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நல்ல இஸ்லாமிய பேரண்ட பெருமக்களே நாங்கள் நினைக்கிறோம் எங்களிடத்தில் நாங்கள் நாளுக்கு எங்களுக்கு போதாது என்று நினைக்கிறோம் இல்லை கண்ணிய தூக்குரியம் செய்தால் சதக்கா செய்தால் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் அல்லாவினே குறைவை ஏற்படுத்த மாட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா செல்லம் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் செய்யுங்கள் என்ன செய்ய எப்படி கொடுப்பது என்ன செய்வதை அல்லாஹுடைய சூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா சரி உங்களிடத்தில் இல்லாவிட்டால் கொடுக்கக்கூடியவர்களை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்று சொன்னார்களா ார்களா இல்ல சொன்ன தெரியுமா என் சோழர்களே உங்களிட இல்லையா உங்களுடைய இரு கரங்களாலும் நீங்கள் உழையுங்கள் உழைத்து சம்பாதியுங்கள் சம்பாதித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை உங்களுடைய செலவீனங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்ன விளங்குகிறது தர்மம் செய்வதற்கே உழைக்க சொன்னார்கள் தர்மத்திற்கே உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் எங்களுடைய உழைப்புகள் எல்லாம் அதில் இருந்து ஒரு பங்கு சென்றே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தெளிவுபடுத்தினான் நமது முன்னோர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அவர்கள் சம்பாதித்ததிலே ஒரு பகுதியைக்கென்றே ஒதுக்கினார்கள் முன்னால் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதனுடைய நிகழ்வை அல்லாஹுடைய சொல்லி காண்பித்தார்கள் அதிகமான வியாபாரிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் கடைகளை நடாத்தக்கூடியவர்கள் நிறுவனங்களை நடாத்தக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்றை கொஞ்சம் வாழ்வின் படிப்பினைக்காக செவி சாய்ப்போம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய சென்று கொண்டிருக்கும் பொழுது மேகங்கள் ஒன்று சேர்ந்தது அப்படியே வானம் இருட்டாக ஆரம்பித்தது அந்த மேகங்கள் அப்படியே அப்படியே ஒன்று சேர்ந்து அதிலிருந்து ஒரு சத்தம் வந்தது தோட்டத்துக்கு சென்று மலையை பொழிய வையுங்கள் என்பதாக அப்படியே அந்த மழை கூட்டம் அந்த வேக கூட்டம் அப்படியே அது சென்றது அந்த மனிதரும் அந்த வேகத்தை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் சென்றதும் அப்படியே அந்த அந்த வேகங்கள் கருமேகங்களாக மாறி ஒரு காட்டுக்குள்ளான் ஒரு வயல் அந்த இடத்திலே மழை கொத்தியது அப்படியே அந்த மழை நீர் ஒரு கட்பாறையில் இருந்து ஊற்றுகள் எடுக்க ஆரம்பித்தது அப்படியே ஓட ஆரம்பித்தது அதன் வழியாக அப்படியே அந்த மனிதர் சென்றார் வயலிலே ஒரு விவசாயி வரக்கூடிய தண்ணீரை அப்படியே தன்னுடைய ஆயுதங்களின் மூலமாக அந்த வழிகற்களை அப்படியே வெற்றி தன்னுடைய வயலுக்கு திருப்பிக் கொண்டிருந்தார் என்னுடைய என்பதாக உடனே அந்த மனிதர் வானத்தில் இருந்து கேட்ட அந்த பெயருடன் அவருடைய பெயர் ஒத்ததாக இருந்தது அல்லாஹ் அக்பர் கேட்டார் அந்த விவசாயி ஏன் என்னுடைய பெயரை நீங்கள் கேட்கிறீர்கள் சொன்ன நான் காற்று வழியாக பயணித்துக் கொண்டிருந்தேன் வானத்தில் இருந்து இப்படி ஒரு சொத்தம் வந்தது உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டது உங்களுடைய தோட்டத்துக்கு சென்று மலையை மாறி சொல்லப்பட்டது அப்படியே நான் பின்தொடர்ந்தேன் அப்படியே உங்களுடைய இந்த தோட்டத்துக்கு மழை பெய்தது அவ்வளவு என்ன பெரிய அமலை செய்கிறீர்கள் எவ்வளவு அவ்வளவு என்ன பெரிய அமலை செய்கிறீர்கள் அதற்கு பிறகு அந்த மனிதர் சொன்னார் நான் இந்த வயலின் மூலமாக சம்பாதிக்கிறேன் இந்த வயலின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை பிரிக்கிறேன் அன்பு கிணிவர்களே கொஞ்சம் சரி கேளுங்கள் வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் கேளுங்கள் அல்ல எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக அந்த விவசாயி சொன்னால் என்னுடைய வருமானத்தை நான் மூன்றாக பிரிக்கிறேன் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் வைத்துக் கொள்கிறேன் வீட்டு செலவீனங்களுக்காக குடும்ப செலவீனங்களுக்காக நான் வைத்துக் கொள்கிறேன் அடுத்த இரண்டாவது பகுதியை மீண்டும் என்னுடைய வியாபாரத்திலே என்னுடைய இந்த வயலிலே அறுவடை செய்வதற்காக பயிர் செய்வதற்காக நான் வைத்துக் கொள்கிறேன் மீண்டும் வியாபாரம் செய்வதற்கு நான் வைத்துக் கொள்கிறேன் என்றார்கள் அன்பு கிணியர்களே அல்லாஹின் அருளை பெற்ற மனிதர் அல்லாஹுடைய அந்த விடயத்திலே எல்லா அக்ககரையும் நிறைவேற்றினார் குடும்பத்துடைய அக்கையும் சரியான முறையிலே நிறைவேற்றினார் வியாபாரத்துடைய அக்கையும் சரியான முறையிலே நிறைவேற்றினார் தேவையுடையவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த அவர்களுக்கெல்லாம் குடிக்கக்கூடிய மனிதர் செய்த காரணத்தால் அவருடைய தோற்றத்துக்கு மாத்திரமே மழை இறங்கியதென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அமைத்துக் கொண்டால் எங்களுடைய கடைக்கு வரக்கத்து கிடைக்காதா எங்களுடைய நிறுவனங்களுக்கு வரக்கத்து கிடைக்காதா அன்பு கிணியர்களே அந்தளவு கல்லாக சுபகானா இந்த சிறக்காவை வைத்திருக்கிறான் இந்த தர்மத்தை வைத்திருக்கிறார் கொடுக்க கொடுக்க கூடுமே ஒளிய ஒரு நாளும் குறையாவி அல்ல வளர்க்கிறார் அதற்காக வேண்டி சுவர்க்கத்திலே பெரிய அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான் மூக்குடைய நேரத்திலே கண்டுகொள்வீர்கள் மசியரிலே காண்பீர்கள் காண்பீர்கள் கவிரிலே காண்பீர்கள் அல்லாம் வீணாக்க மாட்டான் மோஸ்த்துக்கு முன்னால் குடுத்த சதற்காக்களை சுவைக்க வைக்காமல் அவனுடைய ஒரு நபித்தோழர் சக்கரத்துடைய மரண படுக்கையிலே இருக்கிறார் சாபாக்கள் எல்லாம் அந்த இடத்திலே ஒன்று கூடியிருந்தார்கள் அந்த நபித்தோழரோ இறுதி நேரத்திலே வித்தியாசமான மூன்று வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார் அவர் சொன்னார் புதிதாக இருந்திருக்க கூடாதா சற்று நேரம் கழித்து ஐயோ அது கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடாதா இன்னும் சற்று நேரம் கழித்து காண அது பூர்சியாக ஒரு பாவித்தார் பாவிதாபாக்கள் இறுதி கிரிகைகளை செய்தார்கள் அடக்கம் செய்துவிட்டு அல்லாஹுடைய அவர்களிடத்திலே வந்து விளக்கம் கேட்டார்கள் அல்லாஹுடைய நபி என்கின்ற காரணத்தால் அண்ணாவுடைய சூழர் என்ற அடிப்படையிலே இதற்கு விளக்கம் சொன்னார்கள் அந்த நபி சோழர் ஒரு நாள் வீட்டிலே இருந்தார் ஒரு ஒரு வயதான மனிதர் வந்தார் என்னிடத்தில் ஆடைகள் கிடையாது அந்த அமலை அல்லாஹு செய்த காரணத்தின் காரணமாக அந்த ஆடைக்கு பகரமாக நாளைக்கு அதை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆகிவிட்டால் இதைவிட சிறந்த ஒன்றை நான் பெற்றிருப்பேனே என்று அங்கல் ஆய்ந்தார் கை செய்தப்பட்ட சென்று கொண்டிருக்கும் போது ஒரு முதவர் ஒரு நடக்க முடியாதவர் அவரை அழைத்து கொஞ்சம் அந்த இடத்திலே விடுங்கள் என்று ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி சொன்னார் இந்த நடிச்சோழ அப்படியே அதே இடத்தில் அவரை இறக்கிவிட்டார்கள் ஆளிலே அந்த உதவியுடைய நன்மைகளெல்லாம் தோறக்கத்திலே காண்பிக்கப்பட்டது அந்த நேரத்திலே கேட்டால் இந்த உதவிகளெல்லாம் இதைகளெல்லாம் இந்த அந்தத்துகளெல்லாம் எனக்கு எதற்கு சொல்லப்பட்டது ஒரு நாள் உதவி செய்த அழைச்சி என்பதாக சொல்லப்பட்டது அந்த நேரத்தில் தூரமாக இருந்திருக்க கூடாதா அப்படி தூரமாக இருந்தால் இதைவிட இதைவிட இதைவிட சிறந்த ஒன்றை நான் பெற்றிருப்பேனே என்று அங்கனாய்ந்தார் இன்னும் ஒரு நாள் அந்த நபிப்போழர் வீட்டிலே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் இறந்த இடத்திலே ஒரே ஒரு ரொட்டி கதவை சட்டினார் ஒரு தேவையுடையவர் சாப்பிடுவதற்கு உடைத்து அரைவாசி கொடுத்து விட்டார் அந்த அரைவாசி ரொட்டியை கொடுத்ததற்காக அதை எல்லாம் செய்து நாளை கியாமத்திலே அதற்குரிய அந்த வெகுமதை எல்லாம் அந்த நேரத்தில் அப்படி இருந்திருந்தால் இதைவிட இதைவிட இதைவிட சிறந்த நான் பெற்றிருப்பேனே என்பதாக சொன்னார் அந்த நபி நன்மை செய்தவருடைய கை பழைய ஆடையை யாவது தூக்கி சென்றார் உதவி செய்தார் குறிப்பிட்டார் என்ன நானும் செய்திருக்கிறோம் சேவையுடைய யோசிங்கள் கண்ணீர் தூக்குரிய நாங்கள் வாழ்க்கையிலே சம்பாதித்ததை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாது மாத்திரம் அது அதை கொடுக்க வேண்டும் சாப்பிட்டதெல்லாம் உடம்பிலே தங்கிக் கிடந்தால் என்னாகும் ஒரு நாள் அப்படியே உடம்புக்குள்ளே இருந்து விட்டது சாப்பிட்டதெல்லாம் உடம்பு கெட்டுவிடும் உடம்பு கெட்டவிடும் சாப்பிட்டதெல்லாம் உடம்பிலே தங்கி இருந்தால் உடம்பு கட்டவிடும் சம்பாதித்ததெல்லாம் எங்களிடமே தங்கி இருந்தால் வாழ்க்கை கெட்டுவிடும் அதனாலே சம்பாதித்ததிலே அரைவாசி அல்லது அதிகமானவை அல்லாஹுடைய பாதையிலே தருவம் செய்வோம் சதர்க்கா கொடுப்போம் மார்க்க பணிகளிலே அல்லாஹுடைய மார்க்கத்துக்காக தீனுக்காக இஸ்லாத்துக்காக தேவை உடையவர்களுக்காக கொடுப்போம் இறுதியாக நாங்கள் கொடுக்க கூடியாக்கள் ஒரு நாளும் வீணாகாதி அல்லாதை பாதுகாக்கிறான் அல்லாத வளர்க்கிறான் மோசுக்கு பின்னால் அவைகளை எல்லாம் எங்களுக்கு வைப்பான் கபிரிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு அதனுடைய நன்மைகளை அனுப்பி கொண்டே இருப்பான் ஒரே ஒரு வரலாற்றை சொல்லி இன்றைய சங்கத்தின் இறுதி கட்டத்திற்கு வரலாம் என்று நினைக்கிறேன் அல்லா உடைய கூட சொல்லவாக உடைவர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு திசை செய்கிறார்கள் அங்கு சென்று பார்த்ததும் நீண்ட சம்பவம் நேரத்தின் சுருக்கத்தை கருதி சுருக்கமாக சொல்கிறேன் அங்கு ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது மதியனாவிலே தாபாக்கள் எல்லாம் தண்ணீருக்கு கட்டப்பட்டார்கள் அங்கே ஒரு கிணறு இருந்தது பே ரூமா என்கின்ற ஒரு கிணறு ஒரு யகுதியுடைய ஒரு கிணறு அந்த கிணறு தண்ணீரை அந்த என்ன செய்தார் என்றால் பணத்துக்கு வித்துக் கொண்டிருந்தான் காசு கொடுத்துதான் வாங்க வேண்டும் ஏனைய கிணறு தண்ணீரை கிணற்று தண்ணீரை எல்லாம் குடித்தால் எனர்ஜி நோய் ஏற்படுகிறது அந்த பேவரு ரூமாவுடைய தண்ணீர் ஆரோக்கியமான தண்ணீர் மக்கள் எல்லாம் விரும்பி போய் எடுக்கக்கூடிய கிணற்று தண்ணீர் சகாபாக்களுக்கு பணத்துக்கு வித்துக் அடை தண்ணீரை பணம் கொடுத்து வாங்குவது போன்றுமானவர்கள் சொன்னார்கள் வாங்கி அவர்கள் எல்லா முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுக்கிறேன் நேராக சென்றார்கள் கேட்டார்கள் சொல்லிவிட்டால் நான் குறிக்க மாட்டேன் உஸ்மான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் கேட்டார்கள் உனக்கு எத்துணை கோடி வேண்டுமானாலும் கேள் நான் தருகிறேன் சொன்னுமாட்டேன்ிமெ பண்ணி கொள்ந்த கிணரை உனக்கு எத்தனை கோடி வேண்டுமானாலும் கேள் நான் தருகிறேன் ஆனால் உனக்கு ஒரு நாள் சொந்தும் எனக்கு ஒரு நாள் சொந்தும் கேட்டால் அது எப்படி நடைபெற்று முடிகிறது அதற்கு பின்னால் கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டுகிறார்கள் உஸ்மான் ரம் இயலானவர்கள் உஸ்மான் சொல்வார்கள் கிணறு இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் ஓடி போய் தண்ணீரை எடுத்துக் நாளைய நாள் வரும் எவ்வளோ பணத்துக்குத்தான் கொடுப்பான் நாளைய நாளும் எவ்வளவு தண்ணீர் வேண்டுமோ அதையும் இன்றைய நாளை எடுத்துக் நாளை நாள் வரும் என்ன செய்வார் என்றால் கிணத்துக்கு முன்னால் கலரையை போட்டு அமர்ந்து கொண்டிருப்பான் யாராவது தண்ணீர் வாங்க வருகிறார்கள் என்று யாரும் வர வியாபாரத்திலே உஸ்மான் அழைத்தார்கள் இந்த கிரற்றை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் நேராக வந்தார்கள் அல்லாஹின் கூதரே அல்லாஹுவின் கூதரே உங்களை சாட்சியாக வைக்கிறேன் முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த கிரட்டை ஒப்பு செய்கிறேன் என்றார்கள் வர்கள் நீத்து வைங்கள் நான் சென்றான் அவைகளை எல்லாம் தேடி சென்று பார்த்து வருவேன் அவர்கள் தேவையை கருதி சதக்கா செய்தார்கள் அல்ல அதை வீணாக்கவில்லை சூழால் இருக்கக்கூடிய அந்த ஈர்த்தம் பல தோப்பி இருக்கிறது சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் சவுதி அரேபியாவுடைய அரசாங்கம் என்ன செய்தார்கள் என்றால் ரிலே ஒரு வங்க ஆரம்பித்தார்கள் ஒரு பேங்க் அக்கௌண்டை ஆரம்பித்தார்கள் தற்காலத்திலும் இருக்கிறது அதாவது வங்கியுடைய காலம் எல்லாம் வந்ததற்கு பிறகு அக்கவுண்ட் காலம் எல்லாம் வந்ததற்கு பிறகு உஸ்மான் ரவுடைய பேரிலே ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பித்து இருக்கிறார்கள் போட்டு வருகிறார்கள் அதன் மூலமாக கிடைத்த லாபங்களை எல்லாம் வைத்து மதிய எத்தனையோ நிறுவனங்கள் நடத்தப்படுகிறது எத்தனையோ பில்டிங்களை கட்டி போட்டு இருக்கிறார்கள் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்களை உஸ்மான் ரவுயமான போ சேகரிக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் அரசாங்கம் சொல்லப்படுகிறது சுமாராக ஐம்பது மில்லியன் ஒவ்வொரு வருடமும் சேகரிக்கப்படுகிறது இலங்கை காப்பின் படிக்கு கிட்டத்தட்ட இருநூறு கோடி ரூபாய்கள் விட்டு என்ன செய்வார்கள் கஷ்டமான முஸ்லிம் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் அடுத்த அறைவாசி அரம் ஷரீஃப் உடைய செலவினங்களுக்கு பாதிக்கிறார்கள் அந்த அக்கௌண்டின் மூலமாக செலவழிக்க கூடிய உஸ்மான் ரோஹிகள் மறுமையுடைய அக்கவுண்ட் அப்படியே பாஸ் பண்ணப்படுகிறது அன்று கிழிவர்களே இதுதான் நிலையான தருமம் அதனாலே சதக்கா கொடுப்போம் மார்க்கத்துக்காக மார்க்கல்விக்காக சேலையுடையவர்களுக்காக ஏழை எளியவர்களுக்காக கொடுப்போம் அல்ல எங்களுடைய தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வானாக கபூல் செய்து கொள்வானாக பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருவாயிலே பலர்களுடைய பெற்றோர்கள் யா அல்ல கபிராடுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவங்களை மன்னித்தருவாயாக அவருடைய கபர்களை பொறுக்கத்துடைய இருந்தும் ஒரு பூஞ்சோலையாக அறிவூட்டி ஆளாக்கி எங்கள் அகிலத்துக்கே அறிமுகப்படுத்திய எங்களுடைய ஆசான பார்த்தவர்களாக எங்களுடைய கைப்பற்றிக் கொள்வாயாக